तापत्रय विनाशाय, भगवान मनुजै रिज्यते நுமாகானு பகவான் மனுஜரிஞ்சீஷோரி கரபாஜனர் மேலும் தொடர்கிறார் ஹே ராஜன் ஓ அரசனே ரெண்டாவது வரியில இருக்கு ஹே ராஜன் ஏவம் இவ்வாறு யுக அனுரூபாப்யாம் ஒவ்வொரு யுகத்திலயும் சொல்லப்பட்ட அந்த நிறம் பகவானுடைய ரூபம் பகவானுடைய கைகள் ஆயுதங்கள் அதை பூஜை பண்ற முறைகள் மனிதர்கள் எப்படியெல்லாம் பூஜை பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொன்னார் ஏவம் யுக அனுரூபாப்யாம் அந்தந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி பகவான் இஜ்ஜத்து அந்த பகவான் பூஜிக்கப்படுகிறார் யுகவர்த்திபிஹி மனுஜைஹி இஜ்ஜத்து அந்தந்த யுகங்கள்ல வாழ்கிற மனிதர்களால் பகவான் அந்தந்த யுகத்துக்கு தகுந்த வர்ணங்கள் ஆயுதங்கள் அந்த கைகள் தகுந்த மாதிரி பூஜை பண்ணுகிறார்கள் ஏன்னா ஸ்ரேயசாம் ஈஸ்வரகா ஹரிஹி கலு அந்த கலுங்கிறது நம்ம சப்தம் சேர்த்துக்கணும் நன்மைக்கு தலைவன் இறைவன் அல்லவா அந்த ஹரி அல்லவா ஸ்ரேயுன்னு சொன்ன நன்மைன்னு அர்த்தம் ஸ்ரேயசாம் ஈஸ்வரகா நன்மைகளுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் அந்த ஸ்ரீஹரி ஸ்ரீஹரிங்கிறது பகவானை குறிக்கிறது நம்முடைய விருப்பு வெறுப்புகளை அழிக்கின்றவர் அறியாமையை அழிக்கின்றவர் அதனுடைய காரியமான துன்பங்களை அழிப்பவர் பாபங்களை அழிப்பவர் துன்பங்கள் துன்பங்களுக்கு காரணமான பாவங்கள் பாபங்களுக்கு காரணமான விருப்ப வெறுப்பு விருப்ப வெறுப்புக்கு காரணமான அஜ்ஞானம் இத்தனை அழிக்கிறதுனால்தான் அவருக்கு ஹரின்னு பேர் ஆகவே இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் இது அடுத்த ஸ்லோகத்தையும் சேர்த்து படிக்கலாம் கலிம்சபாஜய குண यत्र यकीर्तन सर्वस्वालभ्य आर्या गुणजा सारभागि कलि सभाजयता यीर्तन सर्वस्वा अभिभ्यते अभी पढ़ कलयुगू कलि सभाजय कलियचारू जन எப்பேற்பட்டவர்கள் ஆரியாக ஆரியாகனா சாஸ்திரம் கற்றவர்கள் பெரியோர்கள் குருமார்கள் குணக்ஞாக வாழ்க்கையினுடைய எது பிரயோஜனமான அந்த குணங்களை எல்லாம் அறிந்தவர்கள் இந்த வாழ்க்கை எப்படி நடத்தணுங்கிற நற்பண்புகளை எல்லாம் அறிந்தவர்கள் சாரபாகினகா இந்த வாழ்க்கையினுடைய சாரம் எது என்பதை நன்றாக உணர்ந்த பெரியோர்கள் எத்தனை சங்கீர்த்தனையேவ எத்தனை இந்த எஸ்மின் கலியுக இந்த கலியுகத்துல சங்கீர்த்தனத்தினாலேயே இறைவனுடைய புகழை நன்றாக பாடுவதனாலேயே சர்வஸ்வார்த்தா தனக்கு வேண்டிய எல்லா நன்மையையும் அடைகின்றார்களோ எந்த கலியுகத்தில் இறைவனுடைய திருநாமங்களை நன்கு ஓதுவதால் பாடுவதாலேயே வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அடைகின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் ஆரியர்கள் குணஜர்கள் சாரபாகிகள் ஆக சாஸ்திரத்தினுடைய சாரத்தை அறிஞ்சு குணத்தை அறிஞ்சு அதாவது சாஸ்திரம் தெரிஞ்ச குருமார்களாக இருக்கிறவர்கள் கலிம் சபாஜயந்தி கலியுகத்திலே விசேஷமாக அவர்கள் வழிபாடுகளை செய்கிறார்கள் எத்த அதாவது எஸ்மின்ங்கிற அர்த்தம் எஸ்மின் கலியுகே எந்த கலியுகத்தில் ஆரியர்கள் அது ஆரியர்கள் குணஜர்கள் சாரபாகிகள் சங்கீர்த்தனத்தினாலேயே பகவானுடைய திருநாமங்களை ஓதுவதனாலேயே வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் தங்களுக்கு தேவையான அனைத்தையும் அடைகிறார்களோ அத்தகைய கலியை கொண்டாடுகிறார்கள் ஆரியர்கள் குணஜர்கள் சாரபாகிகள் அந்த கலியை விசேஷமாக மதிக்கிறார்கள் போற்றுகிறார்கள் என்பது கருத்து தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தின அர்த்த பிறகு பார்க்கலாம் இந்த அளவுல இந்த ஸ்லோக அர்த்தத்தை பூர்த்தி பண்றேன் ரெண்டு ஸ்லோகம் படிச்சிருக்கோம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ரெண்டையும் சேர்த்து பூர்த்தி பண்றேன் தியார் குணஞ்சாசாரின எத்திர சங்கீர்த்தோபிலே எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும்